அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் பல முக்கியமான கோரிக்கைகளை உள்ளடக்கி ஒன்று சேர்த்திருக்கும் பொதுவான துவாவை விரும்புவார்கள் இதை தவிர மற்றதை விட்டுவிடுவார்கள் அபோதாவோ ஒன்று நான்கு எட்டு இரண்டு